சச்சிதானந்த விஷோத்பத்தியாவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமச்சரித்து சாூனமச்சு ஆமன வசுதேவர் நாரதரை போன்ற மகான்களை புகழ்ந்து பேசுகிறார் நாரதர் முன்னிலையில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் தேவச்சரித்தம் பூதானாம் துக்காயச்ச சுகாயச்ச பவதி தேவச்சரித்தம் தேவர்களுடைய நடத்தை செய்கை அதாவது இந்திராதி தேவர்கள் இந்திரன் வருணன் வாயு போன்ற தேவர்களுடைய செயலானது இதெல்லாம் என்ன ஆகுறதுனா பூதானாம் சுகாய துக்காயச்ச பவதி பூத்தானாம்னா சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவர்களுக்கு சுகத்தையும் கொடுக்கறது துக்கத்தையும் கொடுக்கறது ஆனால் துவதுஷாம் அச்சுதாத்மனாம் சாதுனாம் சுகாயை வகிபவதி தங்களை போன்ற சாதுக்கள் எப்போதுமே மனசை பகவானிடத்தில் அச்சுதனிடத்தில் அந்த எதுலேருந்தும் நழுவாமல் ஆனந்தத்திலிருந்து வழுவாமல் இருக்கக்கூடிய அந்த பகவானையே நீங்கள் ஸ்தோத்திரம் எண்ணுகிறீர்கள் நீங்களும் ஆனந்தமாக இருக்கிறீர்கள் நல்ல காரியங்களை உலகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அச்சுதனிடத்திலேயே மனசை செலுத்தியவர்களுக்கு அச்சுதாத்மானு பேர் அச்சுதாத்மனாம் தங்களை போன்ற பகவான் அச்சுதனிடத்திலே மனதை செலுத்தி இருக்கக்கூடிய சாதுக்கள் எங்கே சென்றாலும் எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு சுகந்தான் உண்டாகும் துக்கம் வராது தேவர்கள் போனால் சுகமும் உண்டாகும் துக்கமும் உண்டாகும் தங்களை போன்ற மகான்கள் செல்கிற இடமெல்லாம் தங்களுடைய சுவாவங்களெல்லாம் உலகத்துக்கு சுகத்தையே கொடுக்கிறது என்று மகான்களுடைய மகிமையை நாரதரை முன்னிட்டு கொண்டு புகழ்ந்து பேசுகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய தகப்பனாராகிய வசுதேவர் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை அப்புறம் படிக்கலாம் ாம் தேவரிக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்